வணக்கம் நண்பர்களே நற்றினேன் ஹேரி பாட்டர் கதை செல்லும் நீதி பகுதி இருநூற்றி பதினாறை வழங்குவது சென்னை அரவிந்த் டம்பிடர் போட்டு தள்ளினஸ் வால்டமோட்டுக்கு எவ்வளவு லாயலா இருக்கான் எவ்வளவு விசுவாசமா இருக்கான் ஆர்டர் ஆஃப்ஸுக்கு டம்பிடர் உருவாக்கின அந்த ஃபீனிங்ஸ் அமைப்பட மெம்பரா இருந்த ஒரே காரணத்துக்காக அவங்களோட ரகசியங்கள் எல்லாம் எப்படியே ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டு வாழ்டமோட் கிட்ட போட்டு கொடுக்குறான் ஹேரி பாட்டர் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உருவாரத்துக்கு முன்னாடியே அவனுடைய அன்னையின் ப்ரொடெக்ஷன் வயசுக்கு ஒன்னுனே காணாம போயிடும் சோ அந்த பாதுகாப்பு மறையறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாழ்டமோண்ட் எதிர்பார்க்காத சமயத்துல ஹேரிய தன்னோட சித்தப்பாசத்தி வீட்டுல இருந்து கொண்டு போய் வேற இடத்துல பதுக்க முயற்சி பண்றாங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்ற உண்மையை செவரஸ் நேப்ஸ் வாடமோட் கிட்ட சூப்பரா போட்டு கொடுத்துருக்கான் ஏக்ஸ்லின்ற இன்னொரு டெத் ஹீட்டர் மினிஸ்ட்ரியோட தவறான வழிகாட்டுதல் வழி தவறான வழியை வாழ்டமோட்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணாலும் செவரஸ் நேப்ஸை திருத்திட்டான் அது மட்டும் இல்ல ஹேரிய சர்வசாரணமா கொண்டு போல மினிஸ்ட்ரியால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த வழியிலையும் அது ஆப்பாரேஷனோ தீயில ப பயணம் பண்ற முறையிலையோ போட்கி வச்சோ எதை வச்சோ எந்த வழியிலையும் கொண்டு போல ஏன்னா அமைச்சகம் ஊடுருவப்பட்டிருக்குன்னு டம்பிளரோட ஆர்டர் ஆஃப் பினிக்ஸ் நம்புது அதனால வேற வழியில மினிஸ்ட்ரி அங்கீகரிக்காத சாதாரண வழியில தான் கொண்டு போறாங்கன்ற உண்மையை செவரஸ்னேஸ் வாட் மார்க்கிட்ட போட்டு கொடுத்தாரு அப்ப வாழ்மோட்டுக்கு ஒரே சந்தோஷம் அப்ப கண்டிப்பா ஓப்பன் நேரில் தான் டிராவல் பண்ணும் ஈஸியா மடக்கலாம் அப்படின்னு வாழ்டமோட் சந்தோஷமா சொல்றாரு இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதான் வாழ்டமோட் ஜர்பிடி பேபிட டீச்சரை கொலை பண்ணிட்டான் ஹாக்வர்ட்ஸ்ல சாதா மக்களை சப்போர்ட் பண்ணி அவங்களும் மாய உலகத்தை சேர்ந்தவர்களும் ஒன்னா இருக்கணும்னு ஒற்றுமை வலிமுறை வலியுறுத்தின ஒரு நல்ல டீச்சரை கொலை பண்ணிட்டான் இந்த உண்மை எதுவுமே தெரியாத ஹேரி ஜாலியா அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஆர்டர் பிளான் பண்ணியிருக்கிறதா செவர சேஃப் சினேப் சொன்ன அதே சனிக்கிழமை பேசாம நியூஸ் பேப்பரை எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான் ஒரு பக்கம் ஏதாவது நியூஸ் பேப்பர் நியூஸ் வருமா நியூஸ் வருவோன்னு இருக்கான் டம்புளரை கொலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வாழ் மூன்றோட தாக்குதல் பத்தி பெருசாத நியூஸ்லயே மினிஸ்ட்ரி எதுவும் நடக்காத மாதிரி மக்களை இன்னும் ஏமாத்திட்டு இருக்கு என்ன நடக்குது யாரிக்கு ஒரே ஷாக் அப்ப எல்ஃபிஎஸ் மனம் திறக்கிறார் தன்னுடைய பாலிய நண்பன் டம்படரை பத்தி அப்படின்னு போட்டிருக்கு என்னடாவேட்டி கொடுத்துருக்காருன்னு படிச்சு பாக்குறான் டம்பிடர் பத்தி எனக்கு பதினோரு வயசுல இருந்தே தெரியும் பதினோரு வயசுல பள்ளியில நானும் அவனும் ஒன்னாதான் சேர்ந்தோம் அந்த சேர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேடா அவங்க அப்பா சாதா மக்களை மூணு பேரை தாக்குனால் அமைச்சகத்தால் குற்றம் சாட்டப்பட்டு அஸ்கமன் சிறையில் அரைக்கப்பட்டார் அவர் கிட்டத்தட்ட டம்பிடுற ஒரு காலத்துல மகள் ஹேற்றா சாதா மக்களை வெறுப்பவனாதான் இருப்பான்னு பள்ளியில எல்லாம் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா டம்பிடுறத்தனுடைய படிப்பு திறமையாலும் அறிவாலும் அனைவரையும் கவர்ந்தார் அவர் பள்ளியில் சேர்ந்து மூன்று வருடங்களுக்கு பிறகு அவருடைய தம்பி அபர் போர்த் பள்ளியில் சேர்ந்தான் அவனுக்கும் டம்பிள் துளி ஒற்றுமையும் கிடையாது டம்புடர் எல்லாத்தையும் அறிவால் எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைக்க முயற்சி செய்வார் விவாதங்களால் சண்டைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வார் ஆனால் தம்பி எப்பயுமே அவரோட கை தான் பேசும் அவர் என்றைக்குமே அறிவுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை எதுக்கு எடுத்தாலும் அடிதடிதான் என்ன தான் இருந்தாலும் தம்பிக்கும் டம்பிள் இருக்கும் ஒரு சுமூகமான உறவு தான் அப்பயும் இருந்துச்சு பள்ளி படிப்பு முடிந்தவடனே நானும் டம்புடுறோம் நல்லா சூப்பராக படிச்சு தேதிய தேரியிருந்தோம் அந்த சமயத்தில் உலகம் ஃபுல்லா சுத்தி பல வகையான மக்களை சந்திச்சு அவங்க சம்பந்தமான அறிவெல்லாம் வளர்த்துக்கிட்டு உலகத்தை பத்தின முழு அறிவையும் நம்ம வளர்த்துக்கலாம் அதுக்கேத்தவா நம்ம செயல்படலான்னு நானும் டம்புட திட்டம் போட்டிருந்தோம் ஆனா அந்த சமயத்துல டம்புடரை நோக்கி ஒரு மாபெரும் சோகம் தேடி வந்து அவரை அன்னை திடீரென இறந்து போனாள் அந்த அண்ணன் இறந்ததுனால தன் தம்பியும் தங்கச்சியும் படிப்ப தானே சம்பாதிச்சு அவங்க தண்ணி தம்பி தங்கச்சி தங்கச்சியை பாத்துக்க வேண்டியிருந்தது தம்பி பள்ளியில படுத்திட்டு இருந்தார் அந்த சமயத்துல போர்த் இயர் தான் படிச்சுட்டு இருந்தார் தங்கச்சி வீட்டுல இருந்தாங்க அவங்கள படிக்க அனுப்ப முடியல அவங்களுக்கு சில உடல்நல கோளா கோளாறுகள்லாம் இருந்தது ஆனால் டம்புல்டர் தான் வீட்டிலே தங்கி இருந்தார் நான் உலகத்தெல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சேன் பல விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன் எனக்கும் டம்புள் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது அந்த சமயத்துல டம்புள்ற இன்னொரு சோகம் புயலன வந்து தாக்கியது திடீரென ஒரு தம்பிடரின் தங்கையும் இறந்து போனார் அதனால முழு குடும்ப பாரமும் அவர் தலையில் தான் விழுந்தது அதுக்கும் இன்னும் மோசமான நிலைமை நிலைமைன்னு மோசமாயிட்டே இருந்தது தம்ப தங்கச்சி இறந்தோடனே தான் இருவர் மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கோம் ஆனால் அண்ணன் தம்பி ஒட்டுமா இருப்பாங்கன்னு நினைச்சா அதுதான் இல்லை தம்பிக்கு என்னைக்குமே அண்ணன் மேல பயங்கரக்கோ இருந்தாலும் தம்பிடு இருக்கும் தான் தம்பி மேல சில சில சமயங்களில் வெறுப்பு இருந்தாலும் தம்பிள் ரத்தம் தம்பியை பார்த்துக்கிற பொறுப்புல இருந்து விலகவே இல்லை அவர் குடும்ப பொறுப்பை பார்த்துக்கிட்டே தம்பியும் படிக்க வச்சு அவனை ஒரு வேலைக்கு அமர்த்தினதுக்கப்புறம் தான் ஓரளவு நிம்மதி அடைஞ்சார் அதுக்கப்புறம் அவர் தெரியல சின்ன வயசுல பல ஆசைகள்ல மனசுல வச்சிருந்தவர் திடீர்னு சாதா மனுஷனை ரொம்ப சாதுவாயிட்டாரு நான் வாழ்நாள் முழுவதும் டீச்சராகவே இருப்பேன்னு தான் முடிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவரை பத்தின அருமையான நம்ம இப்ப போராட்டமே அந்த சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது அவர் டிராகனின் ரத்தத்தை வச்சு எப்படி பன்னெண்டு விதமா உபயோகப்படுத்தலான்னு கண்டுபிடிச்சார் ஒரு டீச்சரா இருந்து மாபெரும் தீய சக்திகளின் தலைவனா இருந்த கிண்டல்வாலை அடிச்சு தோக்கடிச்சாரு அந்த சண்டையை பார்த்தவங்க எல்லாம் அப்படி இப்ப கூட அதை பத்தி மெய்மறந்து பெருமையா பேசுவாங்க இன்னாவே தன ஒரு அசையில தான் தங்கிட்டு இருக்கான் கிண்டல்வால் முழு சக்திகளையும் எழுந்து இருக்கிறான் இப்ப இருக்கிற தீய சக்திகளின் தலைவர் ஒரு தடவை கீழே விழுந்தது காரணமும் டம்பிள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் ஹாரி பாட்டுனால அவனை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த டம்பிள் தான் கடைசி வரைக்கும் அவர் சாவர கடைசி நிமிஷம் வரைக்கும் தீய சக்திகளுக்கு எதிரா போராடிட்டு இருந்தாரு அதுக்கு எதிராக போராட்டிருந்த ஹேரிக்கு தான் முழு உதவியும் செஞ்சுட்டு இருந்தாரு ரொம்ப நல்ல மனுஷன் இந்த உலகம் டம்பிள்ன்ற மா மனிதரை இறந் இழந்திருக்குன்னு சொல்லியிருக்க ஹேரிக்கு முடிச்ச உடனே டம்பிள்ற பத்தி நமக்கு எதுவுமே தெரியாம இருந்திருக்கே இவ்வளவு வருஷமா நம்ம கூட இருந்திருக்கோம் இது வரைக்கும் என்னோட கடந்த காலம் என்னோட எதிர்காலம் பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கோம் அவர் யாரு அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாரு எப்படி மாறினாரு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே இருக்கலாம் அந்த நியூஸ் பேப்பர் ஒரு பக்கம் வச்சுட்டு இனிமேல் நான் தான் பள்ளி பக்கமே போறது இல்லையே அப்படின்னு தன்னோட ட்ரங்க் பெட்டி எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டு இருக்கான் இவ்வளவு நாளா ட்ரங்க் பெட்டியில மேல இருக்கிற சில பொருட்களை மட்டும் தான் இடம் மாத்திட்டே இருப்பான் போனஷம் புக்கெடுத்து இன்ற வருஷம் புக்கை தூக்கி போடுவான் ஆனா வளர்க்கும் ஒரு வீட்டுல ரொம்ப நாள் நம்ம என்னன்னா எப்படி குப்பைகள் சேர்ந்து சேர்ந்து அடியில இருக்குவோம் அதே மாதிரி ட்ரங்க் பெட்டியில அடியில அவன் தேவையில்லன்னு தூக்கி திக்கு போட்ட பல இருக்கு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி குப்பையெல்லாம் இன்னைக்கு கிளறி தூக்கி போட்டலான்னு ட்ரங்க் பெட்டியை துளாவறான் என்னது கையை கீறுறது அப்படின்னு உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கும்போது அவன் கையை கீர்ன பொருள் அவன் கையில தட்டுப்பட்டது தன்னுடைய வளர்ப்பு தந்தை சீரியஸ் கொடுத்த அந்த கண்ணாடி தான் அது அந்த கண்ணாடி உடைந்து ஒரு துண்டு அவன் கையில இருக்கு அந்த கண்ணாடியை பாக்குறான் தன்னோட முகம் அப்படியே தெரியுது சரி சீரியஸ் பத்தின வேற எந்த நினைவுல என்கிட்ட இல்ல இந்த கண்ணாடி இருக்கட்டும்னு அப்படியே தான் பக்கத்துல அடைய வச்சுக்கிறான் வேற பொருளெல்லாம் எடுத்து தேவலா பொருளெல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டு தன்னோட ஒரு துணிகள் மாய போர்வை இதெல்லாம் வச்சு திரும்ப அந்த ட்ரங்க் பெட்டியை திரும்ப அடுக்கிறான் தேவையான பொருட்கள் சில புத்தகங்கள் அவன் வாழ்டம் மோட்டோட ஹார்டாக்ஸ் எல்லாம் அண்ட் பண்ணும்போது அவனுக்கு தேவைப்படும் அவன் நம்புகிற சில பொருட்கள் எல்லாம் புத்தகங்கள்லாம் வச்சு அடுக்கிட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வேற என்ன வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பாக்குறான் பொய்கள் நிறைந்த டம்பிடரின் வாழ்க்கை அதிர்ச்சி உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் நமது ரிப்போர்ட்டர் யார் அது என்னைக்குமே ஒரு விஷயம் நமக்கு தேவையில்லை அதை படிக்கிறதுனால வயிறு தான் எரியும்னு தெரிஞ்சாலும் அதை தேடி தேடி போய் படிச்சு தேவலாம் வயிறு எரிவோமே அது சாதா மக்களின் மனப்பான்மை அந்த ஆட்டிடியூட் ஹேரிக்கும் இருக்கு அது ரிப்போர்ட்டர் ரீட்டாஸ்கிட்டர்ன்னு தெரிஞ்சும் அந்த ஆர்டிக்கலை எடுத்து படிக்கிறான் ரீட்டாஸ்கிட்ட பொய்கள் நிறைந்த முழு வாழ்க்கை அப்படின்ற ஒரு பயோகிராஃபியை எழுதிட்டு இருக்கிறாங்க டம்புளரோட பய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு ஆனால் அவரை பத்தின உண்மையெல்லாம் நான் வாழ்க்கை ஃபுல்லா நான் சின்ன வயசுல இருந்தே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதனால்தான் அவர் இறந்து நாளே வார்த்தைக்குள்ள அவரை பத்தின முழு உண்மையை என்னால வெளிக்கொண்டு வர முடியுது ரீட்டாஸ் கிட்ட பேட்டி எடுத்தவங்க கேட்டிருக்காங்க ஏன் மேடம் அவர் வாழ்க்கை முழுதும் பொய்கள் நிறைந்ததுன்னு சொல்றீங்க தம்பிடர் ரொம்ப உன்னதமானவர் குறைகளே அற்றவர் ரொம்ப ரொம்ப நூறு பர்சன்ட் உத்தமரும் நினைச்சிட்டு இருக்கோம் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் சின்ன வயசுல தீய சக்திகளை நோக்கி உந்தப்பத்தவர் தீய சக்திகளின் பால் மிகவும் ஈர்க்கப்பட்டவர் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் என்ன சொன்னீங்க மேடம் எத்தனை பேருக்கு அவங்க அப்பா எதனால ஜெயில போனாருன்னு தெரியுமா அவங்க தங்கச்சி எதனால செத்தாங்கன்னு தெரியுமா அவ தம்பிக்கு அவருக்கு எதனால சண்டை தெரியுமா தம்போட மூக்கு ஏன் உடைக்கப்பட்டதுன்னு தெரியுமா அவர் சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னு யாருக்காதுதான் தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேள்விகளுக்கு எல்லாம் போது தெரியும்னா அவரோட புத்தகத்தை படிங்க நான் ஆட்டோபயோகிராபி போறேன் இன்னும் ஒரே வாரத்துல வெளியிட போறேன் அப்ப தம்பிள் சாதனைகளை பத்தி என்ன சொல்ல என்ன சாதனைகள் சொல்லுங்க பாப்போம் பன்னெண்டு உபயோகங்கள் டிராகன் ரத்தத்தை வச்சு எப்படி பன்னெண்டு விதமா உபயோகப்படுத்தலான்னு நம்ம உலகத்துக்கு பல மாய உலகத்துக்கு பல அரு மருந்துகளை கண்டுபிடிச்சவராச்சு இந்த ரத்தத்தை வச்சு அந்த பன்னெண்டு உபயோகங்கள்ல எட்டு வகையான உபயோகங்கள் ஏற்கனவே வேற பல பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை இவர் தன்னோட கண்டுபிடிப்புன்னு ஏமாத்துறாரு அது யாரோட கண்டுபிடிப்பு எப்படி ஒரு காப்பி அடிச்சது எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு வரப்போறேனே அப்ப கிண்டல்வாலோட நடந்த சண்டை கிரிண்டல்வால் அந்த சண்டையோட உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சுக்கன்னா கிண்டல்வால்க்கு டம்பிளருக்கு நடந்த சண்டையே இல்லை அவனே இவரை பார்த்த உடனே வெள்ள கொடியை காட்டிட்டு வந்து சரணடைஞ்சிட்டான்னு எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்பள் இருக்கும் ஹேரி பாட்டுக்கும் நடந்த இருந்த உறவை பத்தி என்ன செலவரீங்க உம் ரொம்ப நல்ல கேள்வி நான் இந்த கேள்வி ரொம்ப எதிர்பார்த்தேன் இதுக்காகவே ஒரு தனி சாப்டரை நான் ஒதுக்கிருக்கேன் புக்ல என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கு கிடையில ரொம்ப பலவீனமான ஒரு உறவு இருந்துச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு உறவு அந்த உறவுல ஹாரி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பா நம்பிட்டு ஹாரிக்கு என்னைக்குமே டம்பிடுற தன்னோட வாழ்க்கையே வாழ்க்கைதான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காரு தன்னோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காரு தான் உயிரை பாதுகாக்குறதுதான் தன்னோட லட்சியம்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு ஹாரி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறான் இந்த உண்மையெல்லாம் புக்கு படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் அப்ப டம்புள் அவரோட இறப்ப பத்தி என்ன சொல்ல வரீங்க இந்த புத்தகத்துல டம்புள் கொண்டதா நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம் டம்புள் டிரஸ் இறந்தன்னைக்கு அந்த மேல அஸ்டானி டெம்பர்ல இருந்து ஹேரி ஓடி வந்திருக்கான் அப்ப டம்புள் கூட ஹாரி இருந்திருக்கான்னு அர்த்தம் ஹாரி சொன்ன ஒரே ஒரு சாட்சியை வச்சுதான் சவரசேம் கொண்டாருன்னு நம்பிட்டு இருக்கோம் அதுல எந்த அளவுக்கு எனக்கு உடன்பாடு இருக்குன்றது இந்த புத்தகத்தை படிச்சா உங்களுக்கு தெரியும் மாபெரும் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிந்து கொள்ளை வாங்குங்க அப்படின்னு போட்டிருக்கு பேப்பரை தூக்கி விசிறி அடிச்சுட்டான் குப்பையை நோக்கி வைத்திக்காரி தன்னோட புக்கு வித்தியாசமா இதேதான் இடக்கு முடக்க எழுதுனாதான் மக்கள் வாங்கி வாங்குவாங்க எக்கச்சக்கமா புக்கு வித்து எக்கச்சக்கமா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு பொய் எழுதுல இவ்வளவுதான் எவன் உயிரோடு விட்டு வைக்கிறான் நான் மூணு முன்னாடி இவ்வளவு கிளியா உள்ள வெட்டு கிளியா பேக்குள்ள பதுக்கி வைக்கும்போது ஹெர்மியா நீ வச்சிருந்தால அப்பயே பல பண்ணியிருக்கணும் இப்படி எழுதியிருக்கா எனக்கும் அவருக்கு இருந்த உதவு பரிதாபத்துக்குரியதா அவரு என்னோட பாதுகாப்பை பத்தி என்னை பத்தி கொச்ச கூட அக்கறைப்படலையா இன்னும் எழுதி வச்சிருக்கா ஹாரிக்கு இப்படி கோவம் வர்றது ஒரு பக்கம் தான் மனசுக்குள்ள உண்மையிலே சில சந்தேகங்கள் உண்மையிலே முளைச்சிருக்கு உண்மையிலே தமிழர் தாமால அக்கறையோட தான் இருந்தாரா நம்ம முழுசா புரிஞ்சுச்சுக்குமா நான் ஆள் மனசுல இருக்கிற சந்தேகம் முள்ளா குத்துல நல்லதான் அதை மறைக்கிறது தான் டீட்டாஸ்கிட்ட மேல அவளை பயங்கரமா கோமா இருக்கலாம் கீழேந்து சத்தம் வருது ஹேரி அப்படியே அந்த சத்தத்தை கொஞ்சம் கூட கண்டுக்காம இவ்வளவு நல்லவர் தமிழர் அவரை பத்தி இவ்வளவு கேவலமா எப்படி எழுத எப்படி இவளுக்கு மனசு வருது அப்படின்னு கடுப்புல அப்படியே ஆறி சுத்தி சுத்தி பார்த்திருக்கும்போது அவன் கண் அந்த உடஞ்ச கண்ணாடி மேல அப்படியே பார்த்தது சீரியஸ் கொடுத்த அந்த கண்ணாடியில அந்த கண்ணாடியை கொடுக்கும்போது நம்ம எப்ப வேணாலும் என்னை பார்க்கணும்னு என்னை மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சா இந்த கண்ணாடி பாரு மீட் பண்ணலான்னு நினைச்சாரு சொன்னாரு அப்ப சீரியஸ நான் மீட்டே பண்ணக்கூடாது அம்பிடிச்சு எப்படியாவது பிடிச்சிருவான்னு சொல்லி நான் கண்டுக்காமட்டேன் இது என்ன இது உண்மையா அந்த கண்ணாடியில திடீர்னு ஒரு நீல நிறத்துல ஒரு முகம் பட்ட முகம் திரும்பி தெரிஞ்சு மறைஞ்சிடுச்சு இந்த நீல நேர கண்கள் டமுடரோட கண்களா சே இது எப்படி இப்ப கண்ணாடியில இப்ப தெரிஞ்சு மறைஞ்சிச்சு இல்ல இல்ல நான் டமுடரை பத்தி நினைச்சிட்டு இருந்தாலும் இது என்னோட என்னோட மனப்பிராந்தியாதான் இருக்கும் அப்படின்னு திரும்பவும் ஸ்ட்ராங்க குரல் கேக்குது ஹாரி சே இந்த பைத்தியக்காரங்களுக்கு இதே வேலையா போச்சு இப்ப பார்த்தாலும் என்னை கூப்புறதே வேலையா போச்சு அங்கிள் வர்ணான் தான் ஹேரிய திரும்பவும் திட்டி திட்டி கூப்புறாரு ஹாரி கீழ கதவை திறந்து போறான் அடுத்த பிளான் செவரஸ் நேப் சொன்னதுதான் உண்மையா ஆர்டர் உண்மையிலேயே ஹேரி பாட்டுற ஓப்பன் நேரலதான் கூட்டிட்டு போறாங்களா இந்த சனிக்கிழமை தான் கொண்டு போறாங்களா அந்த திட்டத்தை அறிந்த வாழ்மோட் என்ன செய்ய போறான் இந்த கண்ணாடியில தெரிஞ்ச அந்த நீல நிற தம்பிடரோட கண்கள் உண்மையா இல்ல அது வெறும் மனப்பிராந்தியா தொடரும்